எல்லாம் செயல் கூடும் பலத்தே எல்லாம் வல்லால் தனையேத்தே அரகர நம பார்வதீபதையே அரகரமகாதேவம் கோபிகாரமண கோந்தா கோவிந்தா வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் கொடைவள்ளல் கர்ணன் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ள வரும் நாள் சண்டையிலே அபிமன்னன் இழப்பை தாங்கிக் முடியாத பாண்டவர்கள் சொல்லோனா துயரத்தை அடைகிறார்கள் அர்ஜுன பெருமாளைய கடைசியில வேதவியாசு பகவான் ஆறுதல் சொல்லி மறைகிறார் தர்மராஜாக ஒரு சந்தேகம் பதினான்காம் நாள் சண்டை மாலைக்குள்ளாக சைந்தவனை அழிப்பதாக வீர சபதம் செய்திருக்கிறானே அர்ஜுனன் அப்படி அழிக்க முடியுமாவனால் என்று சந்தேக அடைந்து பகவான் கிருஷ்ணத்திலே கேட்கிறார் பகவானே என்ன தர்மராஜா நாளை பதினான்காம் நாள் போரிலே கண்டிப்பாக என் தம்பி சைந்தவனை கொல்வானா கண்டிப்பாக கொல்வான் தேவர்களையே காப்பாற்றினாலும் சரி இறைவன் சிவபெருமானை காப்பாற்ற முயற்சி செய்தாலும் சரி அர்ஜுனன் சைந்தவனை அழிப்பது மாறாது என்று இறைவன் உறுதி சொன்னார் உறுதி சொன்ன பிறகு தருமருக்கு கொஞ்சம் ஆறுதலாயிட்டது தம்பி உயிருக்கு நாளைக்கு ஆபத்து இல்லை இப்ப பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார் அர்ஜுனா நாளை பதினான்காம் நாள் போரிலே கண்டிப்பாக துரியோதன மைத்தனன் சைந்தவனை அழிப்பதாக நீ வீர சபதமும் சத்தியமும் செய்துபட்ட ஐ ஆனால் அவன் கையிலே சிவ கதாயுதமும் கொன்றை மாலையும் இருக்கிறது அந்த சைந்தவனை அழிக்க வேண்டுமானால் அந்த ஆயுதங்களை கொண்டுத்தான் சைந்தவனை அழிக்க வேண்டும் உடனே கைலை மலை புறப்படு என்றார் அர்ஜுனன் சொன்னார் பகலெல்லாம் சண்டை செய்த சூரியனாலே அதிக பசியோடு இருக்கிறேன் என்னுடைய பசியாற்றுங்கள் கிருஷ்ணா இறைவன் சில கனிவர்க்களை எல்லாம் வரவழைத்து அவன் கையிலே தந்து சாப்பிடு என்றார் சுவாமி நான் சிவபூஜை செய்யாமல் சாப்பிட்டு பழக்கம் இல்லையே சரி சிவபூஜை செய் சிவலிங்கம் இல்லையே என்னை சிவபெருமானாக எண்ணி வழிபடு உங்களை சிவபெருமானாக எண்ணி வழிபடுவதா நீங்கள் வேறு சிவன் பேர் அல்லவா இல்லை இல்லை நாங்கள் இரண்டு பேரும் ஒன்றுதான் சந்தேகம் வருகிறதாம் வேறு வழியில்லாமல் பசி அதிகம் இருக்கிற காரணத்தினாலே இறைவன் கிருஷ்ணரை சிவன் என்று எண்ணி பூஜை செய்கிறான் சிவபூஜை முடித்து அந்த கனிவர்களை உண்டி பகவானோட கருட வாகனத்திலே அர்ஜுன பெருமான் புறப்படுகிறார் அந்த கருடாழ்வார் புறப்பட்ட வேகமானது அண்டங்களெல்லாம் அதிருகிறது உகாந்த காலம் போலே பிரளய காலம் போலே பேர் அதிர்வு ஏற்படுகிறது கைலை மலை போய் சேருகிறார்கள் அங்க கைலை மலை போனாங்க பாருங்க இறைவன் கிருஷ்ணர் அர்ஜுனர் இறைவனை கண்டவுடனே இறைவனே சிவபெருமானே எழுந்து வந்து கிருஷ்ணரை கட்டி அனைத்து சுவாமி கிருஷ்ணாதாரத்தினுடைய நோக்கம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதா ஆமா அதனுடைய வேலை இப்போதான் நடக்குது அதுலதான் ஒரு தடை வந்தது உங்களை தரிசித்து போகலாம் என்று வந்தோம் என்ன தடை உங்களிடத்தில் தவஞ்செய்து சிவகதாயுதமும் கொன்றை மாலையும் வாங்கி வைத்திருக்கிற சைந்தவனை நாளை பதினான்காம் நாள் போரிலே அழிப்பதாக அர்ஜுன சபதம் செய்துட்டான் அழித்தால் எங்கே உங்கள் கோபத்திற்கு ஆளாவானோ என்ற ஒரு காரணத்தினாலே உங்கள் கரத்தினாலே ஆயுதம் சென்று அவனை அழிப்பது என்ற முடிவிலே நாங்கள் வந்திருக்கிறோம் அர்ஜுனனை திரும்பி பார்த்தார் அர்ஜுனன் சிவ செய்கிறார் ஆண்டவனே ஏற்கனவே நான் இமை மலை கடுமையான தவஞ்செய்த பொழுது வந்து பாசபதாசிரத்தை தந்த வள்ளலே என்னே எனக்கும் உனக்கும் பொருத்தம் பலமுறை சந்திக்க வேண்டியும் பல முறை உங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டிய வாய்ப்பை பெறுகிறேன் என்று மனம் மகிழ்ச்சி அடைகிறார் அர்ஜுனர் அர்ஜுனனை பலவாறு ஆண்டவனும் வாழ்த்தி ஒரு நீர் தடாகம் காட்டி அங்கே போ ஒரு பாம்பு வாயினுள்ளே இருந்து ஒரு துறவி வந்து உனக்கு ஆயுதம் தருவார் பெரிய பாம்பு வருகிறது வாயை துறக்கிறது உள்ளே இருந்து துறவி ஆயுதங்களை தருகிறார் அவைகளை எல்லாம் அர்ஜுனன் திரும்புகிறார் இறைவன் கிருஷ்ணன் பகவானிடத்திலே விடைபெற்று இரண்டு பேருமா திரும்புகிறார்கள் என்ன நடைபெறுகிறது கடோர்கஜனை அழைத்து தர்மராஜா துரியோதனப்பு நீ போய் துரியோதனனை சந்தித்து நாளை மாலை சண்டை முடிவதற்குள்ளாக சைந்தவன் அர்ஜுனனால் அழிந்துபடப் போகிறான் முடிந்தால் சைந்தவனை காப்பாற்றிக் என்று சொல்லிவான் பெரியப்பா என்ன பேசுகிறீர்கள் நாளை சண்டையிலே சைந்தவனை அழிக்கவில்லையானால் நெருப்பிலே இறங்கிய மாய்த்துக் கொள்வியன் என்று சித்தப்பா சபதம் செய்திருக்கிறார் விரோதிக்கு நாமே ரகசியத்தை சொல்லிவிட்டால் அவன் ஏற்கனவே குறுக்கு அதிகம் உடையவன் துரியோதனன் சித்தப்பா உயிருக்கல்லவா ஆபத்து கடூர் கஜா பகைவனா இருந்தாலும் சொல்லி அடிக்க வேண்டுமடா ஒன்றும் நீ போய் வா கடோரஜன் புறப்படுகிறார் புறப்படுகிற தர்மராஜா யாராவது பிழையாக பேசினாலும் நீ கோபப்பட்டு அனுப்புகிறார் புறப்பட்டு போய் துரியோதனை சந்திக்கிறான் பெரியப்பா வா கடோகஜா என்ன விஷயம் நாளை பதினான்காம் நாள் போரிலே எங்கள் சித்தப்பன் சைந்தவனை அழிப்பதாக வீர சபதம் செய்து கைலைமலை சென்றிருக்கிறார் இறைவனோடு சிவ தரிசனம் செய்து வருவதற்காக முடிந்தால் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று பெரியப்பா தூது அனுப்பினார் கடவுர் கஜா இன்று சண்டையிலே என் மகனும் தான் இறந்து விட்டான் அதற்காக நான் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டா இருக்கிறேன் அர்ஜுன் இருக்கிறானே அவன் ஒரு பேடி அவன் பேடியாகவே விராட நாட்டிலே கொஞ்ச காலம் வாழ்ந்தவன் அல்லவா சிங்கம் போல இருக்க வேண்டும் சண்டையிலே என்றெல்லாம் இவன் அர்ஜுனனை கேவலப்படுத்தி துரியோதனன் பேசுகிறான் கடோரையனுக்கு கோபம் வருகிறது அப்ப இந்த கர்ணன் பேசுகிறான் கடோர்கயா நீங்கள் வெற்றி பெற்றால் அரச பதவியை அபிமணனுக்கு தர இருப்பதாக எண்ணினேன் கேள்விப்பட்டேன் அவனே இறந்துட்டான் இப்ப ஏன் சண்டையை தொடர்கிறீர்கள் நீங்களும் சண்டையில வெற்றி பெற்ற இலக்கணனை பதவி தர்றதா நான் கேள்விப்பட்டேன் ஏன் சண்டையை தொடர்கிறீர்கள் பேசாதீர்கள் என்ன இருந்தாலும் அவன் அரைக்கி மகன் அல்லவா அரைக்கி மகன் அல்லவா என்று சொன்னடனே கடவுள்கள் எனக்கு கோபம் அதிகம் வருகிறது திரியோரனை பார்க்கிறான் அந்த உரை மீண்டி அந்த உரை மீண்டவன் கேட்டி ஆங்கவனை நகைத்துரைப்பான் அறக்கரே ரோ சிந்தனையில் விரகின்றார சிறுமுகத்தில் வஞ்சகம் செய்ய வெந்திரல் போ துணைவருக்கும் விடமறுத்த நிறை கவிழில் வீழச் செய்ய நிறைதல் வீழச் சொல்ல உண்டு புறலை புறையால் ஓர் ஊரில் இருப்பகத்தால் சூழ்ச்சி மேலே சூழ்ச்சி செய்கிற பழக்கமெல்லாம் உங்களுக்கு தான் உண்டைய தவறு எங்களை கிடையாதுன்னு அரைக்கி மகனா இருந்தா கூட பிழை செய்ய மாட்டேன் தாயா திகில் சொத்தை எப்படியெல்லாம் கவர வேண்டும் என்று அதே சிந்தனையா இருக்க மாட்டேன் பஞ்சகம் செய்ய மாட்டேன் சாப்பாட்டிலே விஷத்தை கலக்க மாட்டேன் ஆற்றிலே விளையாடு எறபொழுது வசிகளை எல்லாம் நாட்டி வைத்து அழிக்க முடியுமா என்று நான் சூது மார்க்கம் செய்ய மாட்டேன் செய்த நன்றியை மறக்க மாட்டேன் சமுத்திரத்திலே யாரையும் தூக்கி வீசி அழிக்க முயற்சி செய்ய மாட்டேன் அறக்கை மாளிகை ஏற்படுத்தி அந்த மாளிகை குடியிருக்கின்ற வீட்டுக்கே நெருப்பு வைத்து கொளுத்தி அழிப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டேன் எல்லாம் யார் செய்வார்கள் தெரியுமா செடும் தீங்கு பூணி அழுந்து மரத்து அழுப்புற அச்சம் அச்சம் மற்ற பொய்ச்சூறு நாடார் கொடுந்தியரை துயில் உரியாறு கொடுங்காரம் அடைவித்து கொல்ல என்னாறு எழுந்தவரும் உருகிடார் இவையெல்லாம் அழிகளுக்கு ஏற்பே என்ற தொடர்ந்து என்னென்ன தீங்கு செய்தால் தாயாதிகளை அழிக்கலா என்று அதே சிந்தனையாக சூதாட்டம் ஏற்படுத்தி அந்த சூதாட்டம் மூலமாக எல்லா செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு பன்னெண்டு ஆண்டு கால வனவாசமும் ஓராண்டி கால காலமும் மறைந்து வாய்ந்து வந்தால் நாடு தருவதாக பெரியோல் முன்னிலையிலே சம்மதம் சொல்லி திரும்பி வந்த பிறகு நாடு தராமல் நாங்களெல்லாம் மறுத்தி பேச மாட்டோம் சொன்ன சொல் தவற காடு அனுப்பினரை அங்கும் நிம்மதியா வாழவிடாமல் என்னென்ன செய்யலாம் கொல்லலாம் அழிக்கலாம் என்று முயற்சிகள் செய்ய சண்டை என்று நடைபெறுகிற பொழுது அந்த சண்டையிலே உயிர் பழித்தால் போதும் உடம்பு பழித்தால் போதும் என்று முதுகை காட்டிக்கொண்டு நாங்கள் ஓடி வர இதெல்லாம் செய்யறவர் யார் தெரியுமா அடிகளிக்கே ஏற்ப என்றும் இதெல்லாம் கேட்ட பொழுது துரியோதன இன்னும் கோபம் வந்துட்டது அடே யாருங்க அந்த அரைக்கு மகனை பிடித்து கட்டுங்கள் ஒரு ஐம்பது பேர் ஓடி வருகிறார்கள் கடோர் கஜன் வேகமா திரும்பினாராய் யாராவது கிட்ட நெருங்கியவர்களானால் சமுத்திரத்திலே தூக்கி வீசுவேன் அங்கே தவறாக பேசினாலும் வந்து என்னத்திலே சொல்ல வேண்டுமே தவிர உன் கோபத்தை காட்டக்கூடாது என்று எங்கள் பெரிய அன்பு கட்டளை அதனால் உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பிச்சை அளிக்கிறேன் நாளை போர்க்களத்தில் உங்கள் மைத்திரனை சைந்தவனை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள் வருகிறேன் என்று கடோர்கையன் திரும்பினான் துரியோதனே துருணாச்சாரி கர்ணே எல்லாரும் ஆலோசனை செய்து செய்தவன்னை எப்படி எல்லாம் காப்பாற்றுவது என்று முடிவு பண்ணினார்கள் திரும்பி வந்து தர்மராஜா கட்ட துரியோதனம் பதிலை கடூரையன் பேசுகிறார் இங்கே பூலோகம் வருகிறார்கள் பொழுது விடுகிறது பதினாலாம் நாள் சண்டை தொடங்குகிறது அந்த பதினான்காம் நாள் சண்டையில அர்ஜுனனுடைய சிந்தனை எண்ணம் தேகம் கோபம் ஆற்றல் எல்லாம் அந்த சைந்தவனை அழிக்கிற அதே நினைவா இருக்கிறான் போகிற பொழுதே துருணாச்சாரி தடுக்கிறார் ஏன்னா உள்ள புகுந்தாதான் கௌரவர் படைக்குள்ள எங்க இருக்கிறான்னு தேடி அடிய முடியும் தடுக்கிற துரோனர்கிட்ட மோதரா பகவான் கிருஷ்ணர் சொன்னார் அர்ஜுனா துருணாச்சாரியாரை கூட ஜெயிக்கிற ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது ஆனா இப்பொழுது காலம் இல்லை ஆகவே அவரை புகழ்ந்து பேசிவிட்டு நீ உள்ளே போய் சைந்தவனை அழிக்கிற முயற்சிப்பார் சண்டையை நிறுத்திட்டு அர்ஜுனன் துருணாச்சாரியார புகழ்கிறான் சுவாமி எனக்கு வித்தைகளையெல்லாம் சொல்லித் தந்த கடவுளே உங்களை போய் நான் வெல்ல முடியுமா வெற்றி பெற முடியுமா இன்று சைந்தவனை அழிக்கவில்லையானால் நான் வாழ்வியன் என்பது நீங்கள் அறிந்த உண்மை அல்லவா உங்கள் மனதில் இடம் பிடித்த மாணவன் அல்லவா நான் வாழ்வதைத்தானே தாங்கள் விரும்புவீர்கள் நீங்கள் மலை போன்ற வீரருடையவர் நான் அணு போன்ற நீங்கள் சூரிய பிரகாசம் என்றால் நான் காடை விளக்கல்லவா என்று புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிற பொழுது புகழைக்கு மயங்க துருணாச்சாரி வழி விட்டுட்டாராம் துரியோதன படகி அவர்தான் தலைவர் அவரே விரோதி உள்ள பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் எல்லாரும் முக்கியமாக கவனிக்கணும் சேனாதிபதியா தளபதியா தலைமையேற்றிருக்கிற துரோணர் அர்ஜுனன் புகழ்ந்து பேச உள்ள விட்டார் ஆனால் கர்ணன் அர்ஜுனனை வழிமறிக்கிறான் கர்ணனுக்கு அர்ஜுனன் யார் என்று தெரியும் சொந்த தம்பி இன்றைக்கு சைந்தவன் அழிக்கலன்னா அவன் இறந்துடுவான்னு தெரியும் துரியோதனம் செய்ய வேண்டிய கடமை ஒழுங்கா கர்ணன் செய்கிறார் கீதையை கேட்டு பலமுறை சோர்வடைந்தவர் அழுதவர் சோகத்தை சந்தித்தவர் அர்ஜுனர் பிறகு சோறு வரக்கூடாது வாழ்க்கையிலே ஆனா கீதையை கேட்காமலேயே கீதனுடைய சாராம்சங்களை புரிந்து நடந்தவர் கீதையை பின்பற்றியவர் என்று கர்ணனை சொல்லலாம் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பல நேரம் சமபலமாக போர் நடைபெறுகிறது கடைசியிலே கர்ணனை வென்று அர்ஜுனன் உள்ளே புகுந்தார் புகுந்த பிறகு பல ஆனதுனால உள்ள புகுந்த அர்ஜுனனை காணவில்லை என்று தர்மர் சந்தேகப்பட்டுமான் என்ன ஆனது தெரியல நேற்று இப்படித்தான் ஒருவன் புகுந்தான் அபிமன்னன் திரும்பவே இல்லை அர்ஜுனுக்கும் ஏதாவது ஆபத்து வருமோ என்று அஞ்சுகிறேன் சீக்கிரம் போய் காப்பாற்றி வா என்று அனுப்பினார் இந்த வீமஜனன் வந்து துணாச்சாரியாருடைய தேர தூக்கி அப்படியே கவிழ்த்து போட்டான் தாண்டி வருகிற ஒழுங்கில் கர்ணன் தடுக்கிறார் கர்ணனுக்கும் வீமனுக்கும் அதிக யுத்தம் நடைபெறுகிறது கடைசியில வீமஜனன் தோல்வியடிக்கிறார் கர்ணன் வெற்றி பெறுகிறார் அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பிதான் என்கிறது மகாபாரதம் கீழே விழுந்த பீமன் மார்பிலே குத்துவதற்கு வேலை ஓங்கின கர்ணன் மகனே கர்ணா அர்ஜுனனை தவற மற்ற நான்கு பேரை அழிக்கக்கூடாதரா என் செல்வமே அந்த குந்தி தேவி காட்ட வரமானது நினைவு கொந்தது பீமனுக்கு உயிர் பிச்சை வழங்கினார் பீமஜியன மறுபடியும் முன்னேறி தம்பி தேடிக் கொண்டு வருகிறார் ஏற்கனவே முன்னே போய் கொண்டிருக்கிற அர்ஜுனனை எதிர்த்து கொண்டு சுத்தாயு என்கிற வீரன் வருகிறான் அவன் கையில பயங்கரமான தெய்வீகமான கதை போர்ல தோல் அடைக்கிற நிலையில அந்த கதையை பயன்படுத்த பாருங்க அது சீடிக்கொண்டு பயந்து வருகிறது அந்த கதாத்த அர்ஜுனால தடுக்க முடியல அண்டவனே அண்டவனே கண்ணா மணிவண்ணா கோபாலா பகவான் தேரைய ஓட்டுகிற சாட்டையை கீழே போட்டு அந்த கதாயத்துக்கு நேராக மார்பை காட்டு நின்றார் கதை வந்து பகவானுடைய மார்பை தொட்டுட்டு திரும்பி போய் எவன் விட்டானோ அவன் தலையில் ஒன்று போட்டது அவன் தலை ஆயிரம் சுக்கல்லா போச்சு அர்ஜுனன் விளக்கம் காட்டார் அப்பா அவன் யார் தெரியுமா பர்னாஷா என்பவளுக்கும் வருண தேவனுக்கும் பிறந்தவன் அவனுக்கு எந்த நாளும் ஆபத்து இருக்கக்கூடாது என்று தாய் பர்னாஷா வருணனிடத்திலே வரம் காட்டாள் இந்த கதை இருக்கிற வரையிலே அழிந்துவிட மாட்டான் என்று வருணன் கதையை கொடுத்திருந்தார் ஆனா ஆயுதம் இல்லாதவன் மேல போட்டா திரும்பி வந்து அவனையும் அழிக்கும் என்று வருணன் சொன்ன வாக்கி அவன் என்னமோ ஆயுதம் உள்ள போட்டான் ஆயுதம் வாக்கு பழித்தது என்றார் அந்த சுத்தாயனுடைய தம்பி சத்தாயு சண்டைக்கு வந்து அர்ஜுனன் கிட்ட வாழ்கிறான் ஆயுரவாகி என்ற ஒரு பெரிய பயங்கர வீரன் ஆயிரம் கரங்களை உடையவன் ஐநூறு கரங்கள்ல வில்லெடுக்கிறான் ஐநூறு கரங்கள்ல பான பிரயோகம் பண்றான் ஒரே சமயத்தில் அப்பேற்பட்ட ஆயுர்வாக்கு கரங்களை வெட்டி வீழ்த்தி அர்ஜுனன் வெற்றி வெற்றி மேலே முன்னேறுகிறார் பீமஜன நுழைந்து வந்தா இருப்பாரு கௌரவ் படைக்குள்ள துரியோதன தம்பிமாரெல்லாம் இருக்கிற இடம் அல்லவா அவன் ஏற்கனவே சொல்லி வச்சுக்க தனியா போய் யாரும் மாட்டிக்காதிங்கடா பத்து பேர் பதினஞ்சு பேர் கூட்டமா போங்க பீமனை பாத்தீங்கன்னா அவனை எப்படியாவது தள்ளிட்டு தப்பி வந்துடுங்க உள்ள புகுந்தனால பதினாலாம் நாள் சண்டையில மட்டும் நாப்பத்தி ஏழு துரியோதன தம்பி மாறி கொன்று குவிக்கிறார் பாதி பகலானது சைந்தவனை எங்குமே காணவில்லை காரணம் சைந்தவன் அந்த போர்க்களத்திலே இல்லை அங்க தரையிலே ஒரு பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்தில பார்சல் பண்ணி அவன் பத்திரப்படுத்திட்டாங்க கௌரவர்கள் சூரியன் மறைகிற நேரமாக தெரிகிறது சுவாமி சூரியனே மறைய போகிறானே சைந்தவன் கிடைக்கவில் என்ன செய்யட்டும் சைந்தவன் கிடைக்கலன்னா நீ நெருப்பு வளர்த்து சாக வேண்டி தாண்டான் பகவான் இந்த சூரியனை மறைச்சிட்டார் உண்மையிலே சூரியன் மறைந்தத அக்னியில சாகிறதுக்காக அக்னி ஏத்துட்டார் அர்ஜுனர் அந்த நேரத்தில் துரியோதனன் சொன்னான் சூரியன் போய் மேல் திசையில் இனிமேல் என்ன காரணத்தினாலேயும் அவன் சண்டை போட மாட்டான் சாகடிக்கிறதா சபதம் அதே மைத்திரை அர்ஜுனன் சாகிறதை வேடிக்கை பார்க்க வெளியில ஆச்சாங்க சைந்தவன் வந்து அர்ஜுனன் சாக போகிற நிகழ்ச்சி வேடிக்கை பார்க்கிறார் பகவான் சொன்னாரப்பா சாகரத சாகர உலகத்தில் வில்லுக்கு விஜயன் பேருவாங்கனாலே அப்படியே நெருப்பில் இறந்து போட ஒரு ஆசையா உங்களுக்கு அர்ஜுனனுக்கு ஆத்திரா சொல்ல முடியல சுவாமி எல்லாம் இழிவுபடுத்துறான போட்டு போயா சூரிய இல்ல சுவாமி சூரிய இந்த பானம் போடுவியா பைத்திக்காரா ஒரு பனை உயரத்தில் சுக்குலா போகணும் அதனால இவன் தலை அறுத்தா கீழே வைக்காம அவங்க அப்பன் கையிலே கொண்டு போய் உனக்கே ஆபத்து தகப்பனும் அதன் பிரகாரமே பகவான் சக்கரத்தை விலக செய்தார் சக்கரமே பிரகாச உடையது எப்படி மறைத்ததுன்னா தூர்வாசர் சாபம் உண்டி மூன்றிய முக்கால் நாழகை மெங்கி இருக்க வேண்டும் என்று அந்த சாபத்தை பகவான் இங்கே பயன்படுத்திக் கொள்ளுகிறார் சக்கரம் விலகனுடனே சூரியன் தெரிகிறது அர்ஜுனன் பானத்தை போட்டார் சைந்தவன் தலை அறுபட்டது பானங்களாலே தட்டி செய்து பின்பானம் தொடர்ந்து போட்டு ஏந்தி கொண்டே போய் அவன் தந்தை கையிலே வைத்து விட்டார் என்று அல போட்டான் பாருங்க தலைய அவன் தாலே ஆயிரம் சுக்கலா போயிச்சு பிள்ளையும் மாண்டான் தகப்பனும் மாண்டான் துரியோதனனுக்கு செல்ல முடியாத கோபம் பாவிகளா இதுவரை இல்லாத சூரியன் எங்கிருந்து வந்தது முன் விரங்கி உரகன் விழுங்கிறாரோ வெறியோடி மகன் இறக்கும் என மகவான் மறைக்க முகில் ஏறினாரோவோ கரியோன் கைதிகிறார் மறைத்தாரோவோ இருள் மறந்து கலக்கீரி என்னோவோவோ பெரியோர்கள் திரு உள்ளம் வேதித்தால் எப்பொழுதும் வேதியாதோவோ இவ்ளோ நேரம் சூரியன் இல்லப்ப எங்கிருந்து சூரியன் திடீர்னு வந்துட்டான் என்று வேதனையோடு பார்க்கிறான் இந்த தேவியந்திரா ஏழு மேகத்தை அனுப்பி மகனை காப்பாற்றுவதற்காக சூரியனை மறைத்தானோ இந்த தேர்வோட்டியுடன் இருக்கிறானே குருஷ்ணன் மாய குருஷ்ணன் இவன் இவன் சக்கரத்தினாலே சூரியனை மறைத்தானோ ராகு வந்து சூரியனை விழுங்கியதோ என்ன நடந்ததோ என்று ஆச்சரியப்பட்டு கோபம் அடைகிறார் அட கடந்த கோபம் நூறு பேருக்கு ஒரே சகோதரி துச்சளை துச்சளை கணவன் இப்பொழுது மாண்டுபட்டது தன்னுடைய சகோதரி வெள்ள ஆடையில பார்ப்பதற்கு துரியோதனை மனமில்லை அதர்ம போரா செய்கிறீர்கள் பாண்டவர்களே உங்களுக்கு வீரம் என்பது இருக்குமானால் மானம் என்பது இருக்குமானால் பலம் என்பது இருக்குமானால் ஆற்றல் என்பது இருக்குமானால் போரிக்கு வாரு வாழ்பவன் யார் வீழ்பவன் யார் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு முடிவு செய்யவிடலாம் வாருங்கள் இரவு சண்டைக்கு வாருங்கள் இன்று நடைபெற்ற பதினெட்டு நாள் சண்டையிலே பதினான்காம் நாள் சண்டையில் மட்டும் துரியோதனன் கூவி அழைத்ததால் இரவு சண்டை நடைபெறுகிறது ராத்திரில இரவு நேரங்களில் எப்பவுமே அரக்கர்களை பல அதிகம் இவனா சண்டை வச்சுக்கிட்டான் கடோரஜன் மலைக்கு கால் முளைத்தால் போல பெரிய வடிவத்தை எடுத்துக்கொண்டான் இரவு நேரத்தில் பல அதிகமா வந்துட்டது கடோரஜனுக்கு ஒருவரு பாதத்தை விற்கிற இடத்திலேயே ஐநூறு பேர் ஆயிரம் பேர் சட்னி ஆகிறான் இந்த காட்சியை பார்த்து திரியோதன் அடுங்கிறான் கர்ணனை பார்த்து சொன்னான் அண்ணா இந்த அரைக்கு மகனை கொண்டு விடுங்கள் அண்ணா இவனையே இன்று அனைவரையும் அழிப்பான் போல் தெரிகிறது சண்டை கந்தான் அழிக்கிறது யாரிடத்திலும் சண்டை செய்கிற பொழுது நான் அழிக்க கூடாது அந்த நேரத்தில் அஸ்வத்தாமாவை அடிபட்டு கடோ கஜன் மூச்சி ஆனான் இந்த நேரத்திலாது அழித்து விடான் இல்லை இல்லை அவன் ஏற்கனவே சத்தப்பாம்ப மாதிரி இருக்கிறான் அழிக்க மாட்டேன் அழிக்க மாட்டேன் மறுபடியும் மூச்சை தெளிந்து எழுந்து கடோர்கஜன் பெரிய அட்டகாசங்கள் செய்கிறார் கௌரவர் படை பஞ்சு பருப்பது போலே சிதறி ஓடுகிறது மறுபடியும் துரியோதனன் கர்ணனை வற்புறுத்திக் கொண்டே இருந்த காரணத்தினாலே தேவேந்திரன் தந்த வேலாயுதத்தை பயன்படுத்தி அடித்தார் கட்டோர்கஜன் மார்பை பிளந்தது பாண்டவர் படையே சாய்கிற மாதிரி பெரிய சப்தத்தை எழுப்பிக் கொண்டு கீழே சாய்ந்தார் கட்டோர்கஜன் பாண்டரெல்லாம் சொல்ல முடியாது வேதனை அடைகிறார்கள் பதினாலாம் நாள் இரவு சண்டையிலேதான் துருணாச்சாரி பாஞ்சால மகாராஜாவையும் அழிக்கிறார் போய் காலை கடன்களை முடித்தார்கள் அப்படியே பதினைந்தாம் நாள் சண்டை தெரிவித்தாங்க அப்பதான் சப்த முனிவர்கள் வந்து என்ன பண்ணினாங்க துணாச்சாரியாருக்கு ஆறுதல் சொல்றாங்க சமாதானம் சொல்றாங்க இவரு இன்றைதான் கடைசி தேதி என்று ஐயா நீங்கள் பிராமண பெரியர் அல்லவா வேத சாஸ்திரங்களை ராஜாவிட்டு பிள்ளைகளுக்கு போதிக்க வந்தவர்கள் இப்படி ரத்த வெறி படித்து சண்டை பண்ணலாமா நடந்ததெல்லாம் நடைபெற்றது இன்றோடு சண்டை நிறுத்தங்கள் என்று சமாதானம் பேசினார்கள் தொடர்ந்து சண்டை செய்ய அவர் முயற்சிக்கிறார் விதி வலியது என்று அந்த சப்த முனிவர்கள் விடை பெற்றார்கள் துருணாச்சாரியாருக்கு என்று சோர்வு அன்று ஏற்பட்டது அந்த சந்த பயன்படுத்திக் கொண்டு அவரை அழித்துவிட வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் தர்மராஜா அஸ்வத்தாமா அதா என்று போய் துருணாச்சாரியார் எதிரிலே சொல் சுவாமி அஸ்வத்தாமன் உயிரிழக்கிற பொழுது அஸ்வத்தாமன் போயிட்டா நான் எப்படி சொல்லுவேன் அப்படியா அதோ வருகிறது அந்த யானையினுடைய பேர் என்ன அஸ்வத்தாமா அந்த அஸ்வத்தாமா என்ற யானையை கொன்றுமா வீமான் பீமேனன் யானை கொண்டு தர்மராஜா உண்மைதானே உண்மைதான் சுவாமி இதை போய் சொல் அஸ்வத்தாமா அதா குஞ்சரம் அஸ்வத்தாமா என்ற யானை இறந்து விட்டது என்பது பொருள் இதுல ஒன்னை பிழை இல்லையே இதுல என்ன சூட்சமை இருக்கிறதுன்னு தர்மரி தெரியல தர்மர் என்ன பண்ண துணாச்சாரியார் எதிரில் போய் அஸ்வத்தாமா அதா குஞ்சரம் என்று சொல்வதற்காக அஸ்வத்தாமா அதா என்னார் அந்த நேரத்தில் தன்னுடைய வாயிலே பாஞ்ச சையம் என்கிற சங்கை தயாராக வைத்திருந்த பகவான் அவர் அஸ்வத்தாமா அதான் சொன்ன உடனே பம் பம் பம் பம் என்று பகவான் சங்கு பிடித்தார் தர்மர் வாயால் அசத்தாமா அதா என்று சொல்ல துணாச்சாரியார் காதல விழுந்தது மகனே அசத்தாமா போயிட்டாயா என் செல்வேன் தில்லி அம்பியின் கீழே இராயுது பாணியானார் சந்தர்ப்பம் அடித்தார் திட்ட தூய்மன் கீழே விழுந்தா துருணாச்சாரி மாண்டுபட்டார் கேள்விப்பட்ட அஸ்வத்தாமா ஓடிவந்த அடா பாவிகளா அதர்ம போராளா என் தந்தையை கொண்டு விட்டீர்கள் என்று ஓடி வந்தி தகப்பனாருடைய உடம்பை தூக்கி ஐயா இனிமேல் அரச வம்சத்திற்கு உங்களை போலே கல்வி ஆசான் யார் கிடைக்க போகிறார்கள் என்று வருந்து கோபத்தை அடிந்து அந்த உடம்பை கீழே போட்டுவிட்டு எழுந்து நாராயணத்தை எடுத்து அடிப்பதற்காக பாண்டவரை அழிப்பதற்காக கோபத்தோடு முயற்சிக்கிறான் அப்படி முயற்சிக்கிற பொழுது பகவான் சொன்னார் எல்லாரும் ஆயுதங்களை கீழே போட்டுட்டு இல்ல நாராயண வழிபாடு பண்ணுங்க அந்த ஆயுதம் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது இறைவன் சொன்னதினாலே வீமனி தவிர அனைவரும் நாராயணனை வழிபடுகிறார்கள் அறிந்தவோ நாராயண அருபை போற்றும் பரிபூனோ நாராயணாக shirena ayegi binari sodara shirena ayegi binari sodara maistavaga anchi parada dayavare maistavaga anchi parada dayavare hari namo maharayan aru mai boto pariburena ga hari namo maharayan liye more mudan puruni e more liye more mudan puruni e arag hai sankhin ni e radhavam sada raja ram ram மகள்ார சே கோபிகள் கொஞ்சோ பா எல்லாரும் வழிபட்டதுனால அஸ்தரம் யாரையும் ஒன்னும் பண்ணல இருந்து பீமஜன் என்ன பண்ணிட்டார் கதாயுத்த தோல் வச்சிட்டு இருக்கார் அந்த நாராயணாசுரம் பீமான போய் முட்டுகிறது வேகமா மூச்சு விட்டார் நாராயணாசு பின்னால போறது மறுபடியும் நாராயணாசுரம் பாய்வதற்கு வருகிறது கதையினால் தடுக்கிறார் தடுக்கிறார் தோளினால் தடுக்கிறார் அப்பதான் பகவான் சொன்னார் அடே தடிப்பை கீழே போடுற ஆயுதத்தை இல்லைன்னா அழிக்க அந்த நாராயண அஸ்திரம் பயன் இல்லாமல் வீணாக போய்விட்டது இந்த காட்சியை பார்த்தார் அஸ்வத்தாமா ஹே கிருஷ்ணா நீ ஒருவன் இதெல்லாம் சொல்லி பாண்டவரை காப்பாற்றினிருக்கிறாய் இப்பொழுது காப்பாற்றி பார்க்கலாம் அழிக்க பாண்டவரை என்று சிவாசிரத்தை எடுத்தார் வேதவையாச பகவான் வந்து தடுத்தார் அஸ்வத்தாமா பிராமண குடும்பத்திலே பிறந்த உனக்கே இவ்வளவு கோபம் உங்கள் தகப்பனுக்கே சொன்ன அவரே கெழுக்கலே இது தாயாதி பிரச்சனை சண்டை செய்வது அரசர்களுக்கு அரச தர்மம் உங்களுக்கு ஏண்டா சமாதானம் அடைவாயாக்க சிவாசரத்தை விட்டு உலகத்தை அழிக்காதே அப்பதான் விடல என் தகப்பனை கொன்ற குரு துரோகி திட்டத்துய்மனை நானே அழிப்பேன் என்று ஒரு சபதத்தை செய்கிறார் அன்றைய சண்டை அந்த அளவிலே நிறைவடைகிறது பதினாறாம் சண்டையிலே கர்ணனை சேனாதிபதியாக்கி அனுப்புகிறார் துரியோதனன் துரியோதனன் வெற்றி பெற்றால் உடனே வாழ வேண்டும் என்று எண்ணினார் வெற்றி பெறுவோமா என்ற சந்தேகமே கர்ணனை சேனாதிபதியாக அனுப்புகிறார் ஆனால் கர்ணன் தான் இதை புரிந்து துரியோதனை தவறாக நினைக்கிறார் சேனாதிபதியாகி கர்ணன் வருகிறார் பாண்டவர் படையோடு மோதுகிறார் மோதுகிற பொழுது தர்மராஜாவும் கர்ணனும் தான் முதல்ல மோதறாங்க தருமரே தோல்வி பெற்று ஓடுறார் கர்ணன் சொன்னார் தர்மா இது உனக்கு நியாயம் இல்லை தோல்வி பெற்று புறமுது காட்டி ஓடலாமா இன்று போய் தகுந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நாளை போரிக்கு வா என்று அனுப்புகிறார் கர்ணன் பதினாறாம் நாள் சண்டை முடிவடைகிறது பதினேழாம் நாள் சண்டை அந்த பதினேழாம் நாள் சண்டையிலே கர்ணன் வெற்றி பெறுவதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்று அங்கு துரியோதன ஆலோசனை கேட்கிறார் இங்க தர்மராஜா பகவானை நன்றி சொல்றார் ஆண்டவனின் இளமையான பிராயத்திலே வீமஜேனன் ஆற்றிலே நீராடுகிற பொழுது வசிகளை எல்லாம் வைத்து கொல்ல துரியோதன முயற்சிக்கிற பொழுது வண்டிகளாக வந்து நீங்கள் காப்பாற்றி தந்தீர்கள் ராஜ ராஜாக்கள் நிறைந்த பிரம்மாண்டமான சபையிலே பாஞ்சாலி மானம் போகிற காலத்திலே நாங்கள தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது பகவானே நீங்கள் அல்லவா வந்து பாஞ்சாலி மானத்தை காத்தீர்கள் காட்டிலே நாங்கள் வாழ்கிற பொழுது பன்னெண்டாயிரம் மாணவரோட தூருவாசர உணவு கேட்கிற பொழுது நாங்கள் திகைக்கிற பொழுது வேக வேகமாக அந்த பன்னெண்டாயிரம் பேர் பசியும் போக்கிய எங்களை இருந்து விடுதலை வாங்கி தந்த பெருமானே நாங்கள் ஒரு பொருட்டாக எங்களுக்காக நீங்கள் அத்தினாபுரி நகரம் வரையிலே தூது போய் துரியோதனத்திலே ராஜ்யம் கேட்டு வந்தீர்களே அரவானை துரியோதனம் பலிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற பொழுது அந்த அரவானை அமாவாசை திதியையே நாளை திதியை முதல் நாளே புரட்டி வைத்து அடியார்களுக்காக எதையும் செய்கின்ற நீங்கள் அமாவாசை திதியையே புரட்டி வைத்து அறவானை எங்களுக்காக வெற்றிக்காக பலி கொடுத்தீரே பெருமானி பதினெட்டு நாள் சண்டையிலேயே அஜ பெருமானை தேர்வாட்ட நீங்கள் சம்மதித்தது உங்கள் கருணை அல்லவா அஞ்சியோந்தி அருள் ஆகவத் தடுதொழில் மறந்தே வெஞ்சிரை விஜயற்கு உள்ளவாறு உணர்த்தி மீளவும் பொறும்படி விதித்தாக பஞ்சிரம் மறந்து நேவியும் தரித்து பரம்புரி குறித்து மூதாதை துஞ்சிடே அமரில் சிகண்டி செய்தவத்தின் தொடர்பு பயன் வழகை துறந்த நாள் சண்டே அர்ஜுனன் காண்டீபத்தை நழுவவிட்டது பாசம் காரணமாகவோ அல்லது பயம் காரணமாகவோ அடியேன் அறியேன் நீங்கள் பதினெட்டு அத்தியாயங்களாக கீதை உபதேசம் செய்த அர்ஜுனன் சோர்விலே இருந்து மீடும்படியாக கருணை செய்தீரே பத்தாம் நாள் சண்டையிலே எங்கள் சாய்க்க முடியுமா நீங்கள் செய்த யோசனை நாள் கொண்டு வந்து நிறுத்தி எங்கள் பாட்டனையே நாங்கள் எல்லும்படியான வாய்ப்பை கிடைத்தது சுவாமி பன்னெண்டாம் நாள் சண்டையிலே பகதத்தன் விட்ட வேலானது அர்ஜுனன் மார்பை பதம் பார்த்திருக்குமே நீங்கள் சாட்டை கீழே போற்றி மார்பை காட்டினீர்கள் மாலையாக வந்து விழுந்தது பதிமூன்றாம் நாள் சண்டையிலே சபதங்கள் எல்லாம் செய்து அர்ஜுனனை இரவோடு இரவாக அழைத்துக் கொண்டு போய் கைலை மலையிலே ஒரே நாளிலே சிவ தரிசனம் வரை செய்து சிவ ஆயுதங்களையெல்லாம் வேற செய்து பதினான்காம் நாள் சண்டையிலே சூரியனையே மறைத்து அந்த சைந்தவனை அழிக்கும்படியாக கருணை செய்து பதினைந்தாம் நாள் சண்டையிலே விட்ட தாமன் விட்ட நாராயணஸ்வரம் எங்கள் அழிக்காதவாறு நீங்கள் ஆலோசனை சொல்லி காப்பாற்றித் தன்பீர்கள் நீங்கள் இல்லை ஆனால் நாங்கள் இல்லை பரந்தாமா பரந்தாமா என்று பகவான் செய்த அனைத்து உதவிகளையும் தர்மராஜா நன்றி கூறுகிறார் அங்க உங்க தோல்வி என்ன காரணம் என்று துரியோதனன் கேட்கிற பொழுது கர்ணன் பேசுகிறார் சல்லியன் சாரதியானால் நான் வெற்றி பெறுவன் சல்லியனை சாரதியாக நான் ஏற்பாடு செய்கிறேன் வெற்றி பெற வேண்டியது உங்கள் கடமை என்று சல்லியன் கிட்ட மூன்று விதமாக போய் பேசுகிறான் துரியோதன் நட்பாக உதவி கேட்கிறான் அரசாக ஆணையிடுகிறான் அடியவனாக திருவடியில் விழுகிறான் உதவி செய்ய வேண்டும் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் எ காப்பாற்றிய தீர வேண்டும் எப்படி கண்ணனை போல் எங்களை நீ காத்து என்றான் அங்க கண்ணன் தேர்வோட்டி பாண்டவரை காப்பாற்றுறார் பாருங்க முதலிலே மறுத்தார் துரியோதனா நான் வந்து கண்ணனை தேர்வோட்டுவதா அவன் தேர்வோட்டி மகன் தேர்வாட்டி குடும்பம் அவன் தேர்வோட்டலாம் உனக்கு தேர் ஓட்டலாம் நான் போய் அவனை தேர் ஓட்டத்தகாது வார்த்த வேறு யாராவது சொல்லிருப்பார்களானால் தலை வெட்டி வீழ்த்திருப்பேன் மாமா தேர் ஓட்டுவது அவ்வளவு பெரிய பிழையா குற்றம்மா சூப்பரமான் திரிபுர தகனத்துக்கு புறப்பட்டபொழுது பிரம்மதேவனே தேர் ஒட்டினார் படைக்கும் கடவுள் அல்லவா பிரம்மா சம்பராசூரன் போரிலே தசரத சக்கரவர்த்தி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பட்டத்து ராணியா இருக்கிற கைகேசிய தேர்வொட்டி கணவன் கட்சிக்கு பாடுபடவில்லையா உத்தரகுமாரனுக்கு அர்ஜுனன் தேர்வட்டவில்லையா ஏன் பாண்ட வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவன் கிருஷ்ணன் தேர் ஓட்டவில் இழிவான வேலை இல்லைமாமா உதவி செய்வதற்காகத்தானே சொல்லுகிறேன் எனக்காக என்று கெஞ்சி கூத்தாடினான் ஒருவாறு மனம் ஆறுதல் அடைந்து சம்மதித்தாரு துரியோதனா கர்ணன் எந்த காலத்திலையும் பெரிய மதிக்காதவன் பேச்ச கேட்டு சண்டை பண்ணான் கண்டிப்பா அவனுக்கு வெற்றி கிடைக்கும் சொல்லிவை சரிமாமா அப்படியே திரும்பி வந்து கர்ணன் கட்ட செய்தியை சொல்றார் துரியோதன கேட்ட கர்ணன் சொல்றார் துரியோதனா கண்டிப்பாக உனக்கு வெற்றியை தேடித் தருகிறேன் எப்போது ராஜசபையிலே என் மானம் போகிற காலத்தில் என் மானத்தை காப்பாற்றினாயோ அன்றைக்கே என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கே சொந்தமாக்கிவிட்டேன் என் அன்பா கேழ்பாரற்று கிடந்த என்னை எவ்வளவு கோபுர கலசமாக கொண்டு வந்து உங்களில் ஒருவனாக வைத்தவன் நீ புறம் இல்ல என்னை உங்கள் புறத்துள்ளோரில் ஒருவராக்கி தேரூரும் அவரும் அழைக்க வளர்ந்த என்னை செம்பொன் மணி முடிசூட்டி செம்பொன் மணி முடிசூட்டி அம்புராசி நீரூரும் புவிபாலரின் பலம்போற்றே நின்னிரும் சீருதல வைத்த நினக்கே என் கதிரி முடியாய் உற்ற போரில் யாருக்கினி என் உதிரி அளிப்ப என் உயிரழிப்பது இயம்புவாயே ஏ பார்க்கிற எல்லாரும் என்னை கைகாட்டி யாரென்று கேட்கிற பொழுது இழிகுளத்தான் தேரோட்டி மகள் சூதல் மகள் என்று என்னை கேவலமாக அல்லவா பார்த்தார்கள் பேசினார்கள் துரியோதனா நீ தந்த பதவினால் அல்லவா அரச பதவினால் அல்லவா செங்கோலால் அல்லவா எனக்கு உயர்வு கிடைத்தது கர்ணா வாழ்கே வள்ளல் வாழ்கே தான கர்ணன் வாழ்கே மண்ணா வாழ்க என்று இன்று உலகம் போற்றுகிற வள்ளலாக வாழ்கிறேன் என்றால் அது நீ தந்த யாசகம் அல்லவா துரியோதனா உனக்கல்லாமல் இந்த உயிரை வேறி யாருக்கு தரப்போகிறேன் புரியோதனா அன்றைக்கே நான் சத்தியம் செய்திருக்கிறேன் உன் உயிருக்கு ஆபத்து வருமானான் என் உயிர் முன்னேயே போகும் என்று நான் அதன் என் செஞ்சோத் கடனை கழிப்பேன் சகோதரானி வருந்தாதே என்று விடைபெறுகிறான் சல்லியனும் கர்ணனும் தேரியிலே சல்லிய தனக்கு பதவி கொடுக்காம தேர்வோட்டி மகனுக்கு பதவி கொடுத்து தன்னை தேர்வோட்டை வைத்துவிட்டானே தெரியோதன் என்று வருத்தம் உண்டு அதனால அந்த அவர் போன வேலை ஒழுங்கா செய்யலை கருணா யாரிடத்திலே வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சண்டை செய்ண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் இடத்திலே மட்டும் எச்சரிக்கை எச்சரிக்கை அவன் மிக ஏற்கனவே நான் பட்டிருக்கிறேன் அடிக்கடி கேவலமாக சொல்லிக் கொண்டே தேர்வோட்டார் அப்படி தேறு புறப்பட்டு குருக்ஷேர பூமி அடைகிற பொழுது போகிற பொழுதே இவர் வாரி வாரி வழங்கிக் கொண்டே போனார் என்று பாட்டு எழுதுகிறார் தினமும் வழங்குகிறவர் சண்டைக்கு போற பொழுது கூட வழங்கினாரா கோவல் சூழ் நாடன் கொங்கர் கோன் பாகை வெந்தன் பாவலர் மானங்காத்தான் பங்கையர் செங்கை என்ன மேவலர் அமரன் நாமல் வெங்கலன் நின்ற காவனால் கர்ணன் கையும் பொழிந்ததி கனகமாரி எப்படி வாரி வழங்கினாரா இந்த நூலை எழுத உதவியாக இருந்த வரவதியார் கொண்டான் என்று மன்னன் வழங்கியது போலே இங்கு கண்ணன் வழங்கினார் என்று தனக்கு பேராதரவு அளித்த அந்த அரசனை புலவரை கடமையாக புகழ்ந்து பேசுகிறார் தமிழ்நாட்டிலே மகாபாரதத்தை பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஒரே இடம் ஆறு காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே ஐயங்கார்களும் அண்ணாமலை முதலியார் அவர்களும் அறுபத்தி எட்டிலே காவேரிப்பட்டனம் விஸ்வநாதன் வெங்கடேசன் அவர்களும் எழுபத்தி எட்டிலே தர்மமிகு சென்னை சூளை குகப்பிரியர் அவர்களும் தொன்னூத்தி நாலிலே அடியேனும் சொல்லுகிற வாய்ப்பை பெற்றோம் அடியேன் ஆற்காட்டிலே தொன்னூத்தி நாலிலே இரண்டரை மாத காலம் தொடர் சொற்பொழி மகாபாரதம் செய்தியன் இருநூத்தி பதினேழு நேரம் அதை பதினேழு மணி நேரமாக இந்த பிரம்மாண்ட தயாரிப்பாக பல இசை கலைஞர்களை வைத்து தயாரிப்பு செய்வதற்கு உதவியாக இருந்தவர்கள் பேருதவி அளித்தவர்கள் பெரும் ஆதரவு காட்டியவர்கள் ஆன்மீக செம்மல்கள் தர்மமிகு சென்னை நந்தனம் சிஐடி நகர் விஜய் மிசிகல்ஸ் முதலாளிகள் சிவசிதம்பரம் ரவி சகோதரர்களுக்கும் அடியத்தில் நன்றி சொல்லிக் கொள்ளுகிறேன் ஏற்கனவே மகாபாரத தொடர் சொற்பொழிவுகள் பத்து மணி நேரம் மட்டுமே வெளிவந்திருக்கிறது அதை விரிவாக பதினேழு மணி நேரமாக தயாரிப்பு செய்து இதை வெளியிடுகிறார்கள் விஜய் மிசிகல்ஸ் முதலாளிகள் வில்லிபுத்திராழ்வாரி அங்கே வரபதியாட்கொண்டான் ஆதரவு தந்தது போலே எங்களுக்கு ஆதரவு தந்த கம்பெனியை பற்றி நாங்கள் இங்கு குறிப்பிட்டோம் எப்படி வாரி வழங்கினாரா இந்த நூலை எழுத உதவியாக இருந்த வரபதியாட்கொண்டான் மன்னன் வழங்கியது போல இங்கு கர்ணன் வழங்கினார் என்று தனக்கு பேராதரவு அளித்த அந்த அரசனை புலவர் கடமையாக புகழ்ந்து பேசுகிறார் மீண்டும் போர் தொடங்குகிறது அர்ஜுனன் கர்ணன் பிள்ளை விடசேரனை அழிக்கிறான் அந்த புத்திர சோகம் கர்ணனை வெகுவாக பாதிக்கிறது மகனே மகனே என்று ஓடி வந்த அந்த விடசேன உடம்பை தூக்கி அழுகிறான் இந்த காட்சியை பார்த்த அஸ்வத்தாமனானவர் துரியோனத்திலே போய் துரியோதனா நீ ராஜ்யம் பெற வேண்டும் என்பதற்காக எத்தனை தேசத்து ராஜாக்கள் பிள்ளைகளை பலி கொடுக்கிறார்கள் கர்ணன் அழுகிற காட்சியை பார்க்க சகிக்கவில்லை இனிமேலாவது நாடு தந்து சமாதானமாக வாழ முயற்சி செய் துரியோதன சொன்னான் எனக்காக எவ் உயிரை எழுந்திருக்கிறார்கள் இனிமேல் பாண்டவருக்கு ராஜ்யம் தந்து வாழ்வதா சோர்வடைந்த கர்ணனை தேற்றுகிறேன் பாடிக்கொண்டிருக்க எழுந்தீர்கள் அண்ணா சோர்வடையாதீர்கள் சோர்வடைய மாட்டேன் துரியோதனா அர்ஜுனனை அழிக்கிறேன் என்று போர் போர் போர் என்று போர் முழக்கம் செய்து கர்ணன் மறுபடியும் எழுந்தார் அந்த நேரத்திலே துரிய தம்பிமார் பெரும் மகிழ்ச்சி ஆயிட்ட யார் யாரையோ கொண்டிருக்கிறார் துரியோதன் தம்பி மாறி துச்சாதனன் அழிக்கணும் அவருக்கு ரத்த வெறி துச்சாதனே உனைப்போரோ சூர துச்சனை ஊரை போரும் சூரை உடரோ சூரை ஏர மெச்சரின்RenderTargetை மேல் அஞ்சி சீவிதல் ஆன்மை அச்சிர போருக்கு குற காகேயின் டம்பரெந்தி கிச்ச भोगम आगे विरंदील तो मारि के इदु नाळे के इच्छा भोगम आगे विरंदील तो मारि के इदु नाळे உன்னை போலே யாரிட பலசாலி இருக்கிறார்கள் என்று அழித்து அழித்து மாவு பிசைவது போலே பிசைகிறாராம் உடம்பெல்லாம் ரத்த வெறி அடங்கவில்லை உதரத்து குடிக்க முயற்சிக்கிறாராம் பகவான் பார்த்தார் வாயில் ஊற்றி கீழே துப்பி விட்டு சபதம் பிழறாமல் என்றார் அதே மாதிரி அந்த உதிரத்தை குடித்துக்கூட துப்பினார் பாருங்க அண்டமடாவி கிரிகிரி வளர்கிற மாதிரி ஒரு பிரம்மன் தோன்றுகிறது ஒரு தோற்ற குருட்சத்திர பூமியே அலட்சியமா பார்க்கிறார் அண்ணர் துச்சாதனை கொன்றுவிட்டேன் மனைவி மானத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்தானே அவனை அழித்து விட்டேன் அழித்து விட்டேன் அண்ணா கௌரவர்களே அழித்திருக்கிறேன் உங்கள் இளவரசனை உங்களில் என்ன எதிர்க்கிற பலம் இருக்குமானால் வந்தி மோதிப்பாருங்கள் சவால் விட்டா கிட்ட போவாடு சண்டைக்கு வரல திரும்பி பாண்டவரை பார்த்தான் பாண்டவரை உங்களில் யாராவது அர்ஜுனு ஒண்ணும் புரியல கிருஷ்ணா என்ன கௌரவரை சண்டைக்கு கூப்பிட்டு அண்ணா எங்களே சண்டை கூப்பிடுற யாராலையும் ஜெயிக்க முடியாதா நாம போனோட ஜெயிக்க முடியாதா பகவான் சொன்னார் அர்ஜுனா நீ போனா இல்ல உன் தகப்பன் தேவியந்திரனே போனாலும் இப்ப வாங்கிட்டுதான் கொடுக்க முடியாது எந்த நேரமும் என்று சிவசிந்தனை உடையவன் பீமஜேவன் சிவபெருமானுடைய மனத்திலே இடம் பிடித்த சிறந்த சிவபக்தன் மனோபூஜை செய்கிறவன் அவனுக்கு அசுரகுணம் வராமல் இருப்பதற்காக இறைவனே சிவனே வந்து அவன் இதயத்திலே அவனுக்கு பயங்கரமான பலத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பூஜைகளிலே சிறந்தது மனோ பூஜை எந்த நேரமும் இறைவன் சிந்தனையா இருந்ததுனாலே பதினான்கு உலகத்திலே இருக்கிற எண்பத்தி நான்கு ஜீவராசிகளுக்கு படிய சிவபெருமானே வந்து காப்பாற்றுகிறார் இதைத்தான் தேவார பாடலிலே திருஞான இறைவன் எவ்வளவு எளிமையானவன் என்பதை எழுதுகிறார் அதுல இடறினும் தளரினும் என்ற பாடல் மந்திர வலிமை பெற்ற பாடல் பாடலை நாற்பத்தி எட்டு தினங்கள் பூஜை அறையிலே மனமுருகி பாடுவீர்களானால் எப்பேற்பட்ட துன்பத்திலே இருப்பவர்களும் துன்பத்திலே இருந்து விடுபட்டு செல்வம் பெருகி செழிப்பாக வாழ முடியும் இந்து மதத்திலே இருப்பவர்கள் யாருமே சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை என்று அந்த சைவ பாடல் தெரிவிக்கிறது இந்த பரிகார பல்களை எல்லாம் சேர்த்து சிவசிவா என்ற கேசட்டாக தயாரிப்பு செய்திருக்கிறார்கள் விஜய் மிசிகள் இதை பாடியவர் இசையமைப்பாளர் டி வி ரமணி அவர்கள் பெறுமாறு அன்பர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று இறைவன் கிருஷ்ணன் சொன்னார் கொஞ்ச நேரம் அந்த ஆற்றல் வேகம் அப்படி பேசுவான் சரியாகிடும் ஏற்கனவே அடித்த அடியினாலே கர்ணன் மூர்த்தியாகி விழுந்த பொழுது நான் ஏற்கனவே சொன்னே சொன்னே கர்ணா என்று கேலி பண்ணினா மகன் இறந்த புத்திரசோகம் துரியோதனன் தம்பிமார் பத்து பேர் மாண்டார்கள் அசுரத்தனமாக நடந்து கொண்டது கர்ணனால் தாங்கிக் முடியவில்லை துரியோதன தம்பிமார் கட்டவர்கள் என்றாலும் கர்ணங்கிட்டே அதிக மரியாதை உடையவர்கள் காப்பாற்ற முடியாமல் போனதே இப்படி பல காரணங்கள் அன்று கர்ணன் தோல்விக்கு காரணங்கள் பகவான் தேரை ஓட்டிக்கொண்டு கர்ணன் அருகிலே கொண்டு நிறுத்தினார் கர்ணனை பார்ப்பதற்கு திடீர் என்று அர்ஜுனிக்கு தர்மரை போலே தோன்றுகிறது சுவாமி அங்க பாருங்க எங்க அண்ணா தேர் மேல அமர்ந்திருக்கிறார் ஆமாண்டா உங்க அண்ணாதாண்டா யாரா இல்லை துரியோதனே கர்ணன் அண்ணா உனக்கு அண்ணன் முறைதானி அது இல்லை சுவாமி விளையாடுவதற்கு உங்களுக்கு இதுவா நேரம் தர்மண்ணா போலவே இருக்கிறது பாருங்கள் பதினேழு நாளா வெற்றி அடைய முடியாத துரியோதன சூது எங்க அண்ணாவையே கொண்டு வந்து கர்ணனுக்கு பதிலாக அமர் நன்றாக பாருங்கள் மாயமோ இந்த கர்ணன் தன்னை கண்டால் கருத்து மறுதே என் தன்னன் தர்மபுத்த போல் தோணுதே என் அண்ணன் போல் தோனுதே வில்லா என் அம்மோ வில்லம்பூ நானுதே விதவிதம் என்ன மசூதி விபரம என்னிட மோதி விதவிதம் என்ன மசூதி விபரம என்னிடம் மோதி ரதமதை திருப்பி வீரயா நலம்புலம் அறிகுவம் ஐயா கண்ணாயி துண்மயமோ இந்த கர்ணன் தன்னை கண்டால் கருத்து மாறுதே அர்ஜுனா என்னடா பிதற்றுகிறாய் கர்ணன் அமர்ந்திருக்கிற இடத்தில் திடீர் என்று தர்மராஜா எப்படி வர முடியும் போதும் போதும் அர்ஜுனா நீ போர் செய்ய பயந்தூமே புகழூ ராய் சர்ஜானா போதும் போதும் அர்ஜுனா முதல் நாள் சண்டையிலே இருந்து உன்னை பார்த்து வருகிறேன் உன்னிடத்திலே பெரிய போராட்டமா இருக்கிறது உனக்கு தேர்வாட்ட வந்தது பெரிய பெரிய குற்றம் பீமனுக்கு தேர்வாட்ட போயிருந்தா எனக்கு கௌரமா இருந்துறையும் காது கண்ணு தெரியல அடையாளம் தெரியல முகம் தெரியல உனக்கு பாருதா நல்லா பாரு கர்ணண்டாவேன் பானம் போட மாட்டேன் கிருஷ்ணா பாடி குடாரத்திலேயே கொண்டு போய் இப்ப எங்க காட்டுங்கோ அங்க தர்மண்ணா இருந்தார்னா இங்க வந்து இவரை கொல்றேன் சரி என்று பகவான் தேரை ஓட்டி கொண்டு கர்ணா கொஞ்ச நேரம் ஓய்வடி என்று சொல்லி சண்டையை நிறுத்திட்டு பாடி குடார ஆட்சின்னு போனா தர்மராஜா சௌகியமா கந்துங்கிறார் அண்ணான் கால விழுந்தன் தர்மர் கேட்ட கேள்வி கர்ணனை கொன்றுவிட்டாயா பின்னாலே சண்டை முடிந்த பட்டாபிஷேகம் செய்திட்ட அண்ணன் என்று தெரிந்ததுனாலே முப்பத்தி ஆண்டுகள் ஆட்சி செய்ய தர்மராஜா தினமும் ஒரு நாள் தவறாம என் வாயால் பாவி கர்ணனை கொன்றாயா என்று கேட்டேனே என்று சொல்லி சொல்லி முப்பத்தி ஆண்டுகள் எழுதாராம் தர்மராஜா அர்ஜுனா இன்னும் இல்லையன்னா ஏன் திடீரென்று உங்களை போல தெரிந்தது என்னை காண்டிய பழித்தவுடனே வில்லை பழித்துடனே அர்ஜுன் கோபம் வந்து அண்ணனை கொல்வே பானம் வச்சுட்டான் பகவான் பார்த்தார் போச்சு கொல்ல சொன்ன தர்மர்ன்றே தர்மரை வந்து காட்டினா குறிவிக்கிறேப்பா கொல்லாதே கொஞ்சாடன நீ தான் துன்பத்துக்கு காரணம் எல்லா கஷ்டமும் இடத்துல மகாபாரதம் நான் மதிக்கப்பட வேண்டிய பெரியவர்களை நீங்க வாங்க உட்காருங்க தண்ணி சாப்பிடுங்க அவர்களை கொலை செய்த மகா பாவம் வந்து சேரும் என்று மகாபாரதம் நமக்கு அறிவுறுத்துகிறது மரியாதைக்குறிவா பேசிட்டான் பகவான் சொன்னார் இப்போ தர்மராஜா உன்னை பொறுத்து வரையிலே செத்துட்டான் போலான் மரியாதைக்குரிய எங்க அண்ணனை கண்டுபிடி பேசிட்டு இனிமேல் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று இவன் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறார் பகவான் சொன்னார் உன்னை நீயே பெருமையாக பேசிக்கொள் எவன் ஒருவன் தன்னை பற்றி தெரிந்திடத்திலே பெருமையாக பேசிக்கொள்ளுகிறானோ அவன் தற்கொலை செய்து கொண்டவன் என்றார் அதே மாதிரி அர்ஜுனன் தன் பெருமையெல்லாம் பேசிக்கொள்ளுகிறான் கோபம் வந்துட்டு அர்ஜுன சொன்னார் கையில பூட்டின இல்லை அம்ப எங்க தொடது அது விடுறாரு மரத்தை காட்டினார் அந்த மரத்தை விட்டா மரம் பிளந்தது ரெண்டு காலகையர் மாண்டார்கள் அந்த வரலாற்றை பகவான் விளக்கமா சொல்றப்பா காலக்கயிற உன்னை பழிவாங்கிற முயற்சியிலே துரியோன படையில சேர்ந்தாங்க துரியோதன ஆலோசனை கேட்டாங்க தர்மரை கொன்றால் அர்ஜுனன் அதனாலே அவங்க வந்து மறைந்திருந்தால் மரத்தின் மருவிலே உன் பானம் பட்டு மாண்டார்கள் என்று சொல்லி பகவான் அர்ஜுனனை அழைத்துக் கொண்டு குருஷேத்திர பூமி மீண்டும் வந்தார் சண்டை தொடங்குகிறது கர்ணன் காலம் காலமா வளர்த்திருந்த அஸ்வசேன என்ற ராஜ நாக கணையை தொடுக்கிறான் தலைகி நேராக குருவிக்கிறான் சல்லியும் கர்ணா எங்க குருவிக்கிறார் தலைக்கு நேராக குறிவிக்கிறேன் அங்கு வைக்காதே ஒரு தேர்வாட்டியை பற்றி இன்னொரு தேர்வோட்டிக்கு தான் தெரியும் கர்ணா இதுவரையிலே நான் உன்னை கேலி செய்தது உண்மை உன்னை கேவலப்படுத்தியது உண்மை இப்போது உண்மை ஊழியனாக பேசுகிறேன் ஒரு சாரதியாக பேசுகிறேன் வயதில் மூத்தவன் என்ற அனுபவம் உடைய அன்பனாக பேசுகிறேன் துரியோதனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் பேசுகிறேன் தலைக்கு குரிவைக்காதே அர்ஜுனன் மார்புக்கு குறிவை தேரையை அழித்து விடுவான் கர்ணன் சூட்சிக்காரன் ஓட்டை ஒழுங்கா செய்ய வேலை நல்ல போர் பயிற்சி எல்லாம் முறைப்படி கற்றிருக்கிறேன் என்று சொல்லி தலைக்கே விட முயற்சிக்கிறார் பகவான் பூமி தேவியை அழைத்து பன்னெண்டு அங்கு தேர் அழுந்தபடியா செய்கிறார் விட்டு நாகம் ஏமாந்து வர்றது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்ற பழமொழி பிறந்த இடம் இந்த இடம்தான் அர்ஜுனன் தலைக்கு வைத்த ராஜநாகம் கிரீடத்தை கொண்டு வந்தது அப்ப அந்த நாகம் சொல்லுகிறது மறுபடியும் விடுங்கள் சல்லிய சொன்னது போல நடந்துட்டது என்னை இரண்டாவது முறையாக விடுவீர்கள் ஆனால் எந்த உலகத்திலே போய் அர்ஜுனன் மறைந்திருந்தாலும் பகவான் மறைத்திருந்தாலும் அர்ஜுனன் தலையோடு அழித்து வருகிறேன் என்று கொக்கரிக்கிறது அந்த ராஜநாகம் காரணம் அர்ஜுனுக்கும் நாகத்துக்குமே நேரடி பகை விடுவதற்கு முயற்சிக்கிறார் கர்ணே மகனே கர்ணா ஒரு கணைக்கு மேல் மறுகனை விடாதரா மகனே இந்த தாய் கட்ட வரம் நினைவுக்கு வந்தது அதனால் அந்த நாகக்கனை விட்டான் அந்த நாகம் பேசுகிறது கர்ணா அர்ஜுனனை பழிவாங்குகிறேன் என்று தேனையும் பாலையும் உண்டி வளர்ந்து உடம்பை வளர்த்தேன் உனக்கு உதவி செய்யவில்லை இனிமேல் என் உயிரை வைத்திருக்க மாட்டேன் என்று தேர்தட்டிலே தன் படத்தால் அடித்து மாண்டது சரியும் பார்த்தா நான் உட்கார வேண்டிய இடத்துல நீ உட்கார்ந்து இருக்காரு அமர்ந்ததால் கர்ணா நீ தடம் மாறி பேசிக் ஓட்ட வந்தது மகா மகா குற்றம் இனிமேல் நீ பிழைக்க மாட்டாய் உன்னை நம்பி துரியோதனும் ஜெயிக்க போறதில்லை நான் போகிறேன் என்று வேறு ஒரு தேர் எரியும் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலே கார் மெயின் ரோட்ல போற பொழுது டிரைவர் தப்பித்தால் அந்த முதலாளி கதி என்ன ஆகுமோ அந்த கதிதான் இப்ப கர்ணனுக்கு சாரதி இல்லாமல் பிணை குவியல்ல தேர் போய் சக்கரம் போய் சிக்கி கொள்ளுகிறது கீழ இறங்கி அந்த சக்கரத்தை பிடித்து மேலே தூக்குகிற முயற்சியில இருக்கிறார் அந்த நேரத்தில் சொன்னார் அர்ஜுனா இப்ப பானத்தை போடுனர் ஆயுதம் இல்லை சாரதி இல்லை இந்த நேரத்தில் பானம் போடுறதா பகவான் சொன்னார் அர்ஜுனா அதெல்லாம் இருந்தா அவனை கொல்ல உன்னால் ஆகாது நேரத்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தவறினே கர்ணனை கொள்ள முடியாது போடி பானத்தை கிருஷ்ணா நீங்கள் சொன்னாலும் சரி அவன் மேல் பானம் போட எனக்கு மனம் வரவில்லை என்ன சொன்ன பானம் போடுவான் பகவான் பாரத்தார் அடை தர்மயுத்தமாடா பேசுறேன் பதிமூன்றாம் நாள் சண்டையிலே உன் மகன் அபிமன்னன் கடைசியாக போர் வீரத்தை காட்டி வாழ்வதற்கு உடைந்த வாழ் கொடுங்கள் என்று கேட்கிற போது இந்த கர்ணன் தாண்டா உடைவாளை தருகிறேன் என்று கொடுத்தா அதை வாங்குகிற முயற்சியிலே ஜகுனி தட்டிவிட்டான் தலையறுப்பட்டது அவன் அழிந்து போனதுக்கு காரணமே இந்த கர்ணன் தாண்டா அடித்து விட்டான் அர்ஜுனன் மகன் மரணத்திற்கு இவனா காரணம் தேசக்கரத்தை பிடித்து தூக்கிற முயற்சியில் இருக்கிற கர்ணன் மார்பில் பானம் தைத்ததுனால இவரால அஸ்தரங்களை பயன்படுத்த முடியல குருநாதர் பரசுராமர் சொல்லி தன் மந்திரத்தை பயன்படுத்துகிறார் அந்த மந்திரம் வாய் தவறுகிறது உளறுகிறது மறந்து போகிறது வந்து பானம் தைக்கிறது அம்மா மறுபடியும் ஒரு பானம் அடிக்கிறார் அம்மா என்று சோர்ந்தார் வள்ளல் தொடர்ந்து பான மழையாக அர்ஜுனன் அடித்துக் கொண்டே இருக்கிறார் ஒரு ஒரு பானம் தைக்கிற பொழுது அம்மா அம்மா அதன் விடுகிற பானங்கள் எல்லாம் மலராக மாலையாக போய் விழுகிற அதிசயத்தை அர்ஜுனன் பார்க்கிறார் பகவான் சொன்னார் அவன் நிறைய தர்மங்கள் எதிர்க்கிறான் அந்த தர்மமே புண்ணியமாக அவன் உயரைக் காக்கிறது உன்னால் அவனை அழிக்க முடியாத நான் போய் அவனை அழித்து வருகிறேன் என்று அர்ஜுனனை ஓய்வெடுக்க செய்து பகவானே ரத்த வெள்ளத்திலே பந்த பாசங்களுக்கு அப்பால் பட்டவன் தேவர்களும் காண முடியாத திருவடி உடையவன் நடந்து கொண்டு கர்ணனுக்கு நற்கதி வழங்குவதற்காக இறைவன் வருகிறார் கர்ணான் பிராமண வடிவத்தில் வந்திருக்கிறார் சுவாமி யாரையா நீங்கள் கர்ணா நான் ஒரு ஏழை பிராமணன் கர்ணா வாழ்க்கையிலே சொல்ல முடியாத வறுமையை அனுபவித்தேன் கர்ணா காட்டிலே போய் பலகாலம் தபத்தை செய்துவிட்டு இல்லம் வந்து திரும்பி பார்க்கிற பொழுது என் மனைவி மக்கள் எல்லாம் வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தார்கள் கர்ணா வாரி வழங்குகிறார் வள்ளல் கர்ணன் போனால் நிறைய கொடுப்பார் என்று உன் பேர் புகழ் கேள்விப்பட்டு ஓடி வந்தேன் அங்க அங்கு நீங்கள் இல்லை அத்தினாபுரி போனால் பார்க்கலாம் கர்ணனை என்றார்கள் ஓடி வந்தேன் அத்தினாபுரி அங்கும் இல்லை குருட்சேத்திர பூமியிலே துரியோதனை நன்றி செய்வதற்காக சண்டையிலே கலந்து கொள்ள சென்றிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஓட்டம் ஓட்டமாக ஓடி வந்தேன் குருட்சேத்திர பூமி என்னுடைய வறுமை எனக்கு முன்னே வருகிறது கர்ணா இப்படி பானங்களாலே அடிபட்டு இரத்த வெள்ளத்திலே தாழ்ந்து கிடக்கிறாயே கர்ணா ஐயா வியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அரியேல் ஆயோ நிலையில் கலங்கியறி யாக்கை அகத்ததோ புறத்ததோ அரிய படியே வெண்டும் பொற்கரம் நய்கூங்கு பகுவம் தன்னில் வன்றாயாக ஹாலி ஓவிராய் யான்செய க்கும்யம்மரை தூங்கு உதயேன் கொள்தே புண்ணியம் இரயணும் பெரிய பூவில் நிகரஞ்ச புண்ணியம் இரையும் பெரியோ புண்ணியம் இரயும் பெரியோ நான்கு பேர் முக்கியமானவர்கள் தாய் தந்தை குரு தெய்வம் தாய் ஆற்றிலே போட்டார்கள் தந்தை சூரியன் ஆகாயத்தில் இருந்தே வேடிகை பார்த்தார் குரு சாபத்தை தந்தார் தெய்வமே கிருஷ்ணனே அழிப்பதற்கு திட்டம் போட்டார் கர்ணனை பிறகு எப்படி கர்ணனாலே ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் வாழ முடியும் போராடி கொண்டிருக்கிறார்